தொன்னூற்றி ஒன்பது அவர்கள் நாட்கள் வந்துவிட்டால் இரவில் வெளித்திருப்பார்கள் தன் குடும்பத்தாரே வெளித்திருக்கச் செய்வார்கள் வணக்கத்தில் அதிகம் ஈடுபடுவார்கள் தன் வேட்டியை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு முஸ்லிம் ஒன்று ஒன்று ஏழு